வணக்கம் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று நற்றினையின் பொதறிவு குவியலுக்காக நான் உங்கள் வா காவியா நான் அரசன மகளிர் மேல்நிலைப் பள்ளி வலசயூரில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்றைய பொதறிவுக்கான விடைகள் இதோ ஒன்று ஆர்டிமிஸ் விண்வெளி திட்டம் அமெரிக்க நாட்டினால் திட்டமிடப்பட்டுள்ளது 2. ஒசி விண்வெளி திட்டம் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பப்பட்டது 3. சிறப்பு உரிமை நாணயங்களில் ரூபாய் அடங்காது இனி இன்றைய புதரவு கனவினா ஒன்று இந்தியாவிலேயே சைக்கிள் ஓட்டுதலுக்கான ஒரு வரைவு கொள்கையினை முதல் முறையாக தயாரித்த நகரம் எது 2. சமீபத்தில் நிறுவனங்களுக்கான பருவநிலை மாற்ற மசோதாவினை முதன்முறையாக அறிமுகம் செய்த நாடு எது மூன்று மேகதூத் நடவடிக்கை என்பது எதனுடன் தொடர்புடையது இன்றைய பதறிவுக்கான விடைகளை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்